வணக்கம் நன்றினியின் ஆயிரி முன்னூற்றி பதினைந்தாவது செய்தி சேவை டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் சென்னையில் நடைபெற்ற விழா ஒன்றில் இருபத்தி பேருக்கு அறிவியல் அறிஞர் விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கினார் கர்ப்பிணி பெண்ணிற்கு ஹெச்ஐவி பாதித்த ரத்தம் செலுத்திய வழக்கினை தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது குட்கா ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட குட்கா குடோன் உரிமையாளர் மாதவராவுக்கு ஒரு வாரம் இடைக்கால ஜாமீன் வழங்கி சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் நேற்று நான்காவது நாளாக நீடித்தது பத்தாம் வகுப்பு தேர்வு நேரம் திடீரென கால் மணி நேரம் குறைத்து தமிழக அரசு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது இதேபோல பிளஸ் டூ தேர்வாளர்களுக்கும் அரை மணி நேரம் குறைக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் ஏழை எளிய மாணவர்களின் பசியை போக்கும் சத்துணவு மையங்களுக்கு தமிழக அரசு மூடு விழா நடத்துவது கண்டிக்கத்தக்கது என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு புதிதாக அறிவித்திருக்கும் கேபிள் கட்டண முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய செய்திகள் கர்நாடகாவில் நிலுவை திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேசியதாக கர்நாடக முதல்வர் குமாரசுவாமி தெரிவித்துள்ளார் முத்தலாக் தடை மசோதாவை நாடாளுமன்ற சிறப்புக் குழுவுக்கு அனுப்ப எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்துள்ளன தற்போதைய நிலையில் மசோதாவை நிறைவேற்ற காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஐ தீவிரவாத அமைப்பால் ஏற்கப்பட்டு நாட்டில் பல்வேறு நகரங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த பத்து பேர் தேசிய புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் டெல்லி நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் பத்து பேரையும் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் கேரளாவின் கொச்சி நகரில் கடற்படை தளம் அமைந்துள்ளது இங்கு விமானங்கள் நிறுத்தி வைப்பதற்கான கொட்டகையொன்று சரிந்த விபத்தில் இரண்டு கப்பல் படை அதிகாரிகள் பலியானார்கள் குடியரசுத் தலைவர்களின் பாதுகாவலர்களை தேர்வு செய்வதில் சாதி பாகுபாடு காட்டப்பட்டது என்ற புகார் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தினசரி செய்திகளை தவறாமல் கேளுங்கள் உங்கள் குழந்தைகளையும் கேட்க செய்யுங்கள் அன்றாட நிகழ்வுகளை அறிய செய்து ஒளி மயமான தலைமுறைக்கு வழிகாட்டியாய் இருந்திடுங்கள் இன்னும் பல தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள குஜரன்வாலா நகரில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் போது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த அல் கைதா தீவிரவாதிகள் நான்கு பேரினை பாகிஸ்தான் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சிரியா நாட்டில் உள்ள அமெரிக்க படைகளை திரும்பப் பெற விரும்புவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் ஐ எஸ் பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல் ஏற்படும் போது தேவைப்பட்டால் ஈராக்கில் உள்ள தளங்களில் இருந்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷிய அரசு மீண்டும் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளதால் அந்நாட்டு மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பொது தேர்தலை சீர்குலைக்க பாகிஸ்தான் சதி செய்வதாக வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவில் வீடு ஒன்றில் தீப்பிடித்த விபத்தில் தெலங்கானாவை சேர்ந்த மூன்று சகோதர சகோதரிகள் பரிதாபமாக இருந்தனர் அமெரிக்காவைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதாகும் தடகள வீரர் ஒருவர் தனியாக எவ்வித உதவியுமின்றி அண்டார்டிகாவை கடந்த முதல் மனிதர் என்ற சாதனையை படைத்துள்ளார் அவருக்கும் பிரிட்டனின் ராணுவ கேப்டனான நாற்பத்தி வயதாகும் லூயிஸ் ரூட்டுக்கும் இடையில் நடைபெற்ற கடுமையான போட்டியில் அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த கலின் வெற்றி பெற்றுள்ளார் இலங்கையிலிருந்து சபரிமலை வரும் பக்தர்களுக்கு இலங்கை அரசு கட்டண விளக்கு அளித்துள்ளது வாக்காளர் அட்டை சரிபார்ப்பு மற்றும் சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக ஆப்கானிஸ்தானில் அதிபர் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வணிகச் செய்திகள் வெளிநாட்டில் உள்ள சொத்து மற்றும் அதிலிருந்து கிடைக்கும் வருவாய் விவரங்களை ஏர் இந்தியா வெளியிட வேண்டும் என மத்திய தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது திவால் சட்டம் நடைமுறைகள் மூலம் திவாலான நிறுவனங்கள் வாங்கிய கடனில் எண்பதாயிரம் கோடி ரூபாயை தேசிய நிறுவனங்கள் சட்ட தீர்ப்பாயம் நடப்பாண்டில் மீட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று இன்போசிஸ் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி மோகன்தாஸ் தெரிவித்தார் ஆபரண தங்கம் கடந்த மூன்று நாட்களில் சவரனுக்கு இருநூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் அதிகரித்துள்ளது தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இரக்கத்துடன் காணப்படுகிறது பெட்ரோல் டீசல் விலை இந்த ஆண்டில் மிக குறைவான விலைக்கு நேற்று விற்கப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் தமிழகத்தில் முதல் முறையாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான வேந்தர் கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடர் நடத்தப்படுகிறது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடத்தப்படும் இந்த போட்டியினை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தொடங்கி வைத்தார் மெல்போர்ன் கிரிக்கெட் டெஸ்டின் இரண்டாவது நாள் ஆட்டம் நேர முடிவில் இந்திய அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு நாநூற்றி நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது ஆஸ்திரேலிய அணி தனது முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி எட்டு ரன்கள் எடுத்துள்ளது இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பந்து வீச விரும்புவதாக சுழல் பந்து வீச்சாளர் சாகல் தெரிவித்துள்ளார் நியூசிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி நூற்றி நான்கு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது திரைச்செய்திகள் விஸ்வாசம் படத்தின் தமிழக விநியோக உரிமைகள் ஏரியா வாரியாக முடிந்துவிட்டன வெளிநாடுகளிலும் ரிலீஸ்க்கான வேலைகள் நடந்து வருகின்றன இந்நிலையில் இப்படம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டிலும் வெளியாக உள்ளது இதன் மூலம் அஜித் படம் ஒன்று முதன் முதலாக இந்த நாடுகளில் வெளியாக உள்ளது நடிகர் சீனு மோகன் மாரடைப்பு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி ஒன்று மோகன் நாடகங்களில் கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் இவர் இந்த ஆண்டு அக்டோபரில் ஹிந்தியில் வெளியான படம் அந்தாது இப்படத்தின் ரீமேக்கில் நடிக்க திட்டமிட்டுள்ளதாக நடிகர் சித்தார்த் தெரிவித்துள்ளார் மெர்சல் படத்தின் பாடல்களை இப்போதும் ரசிகர்கள் யூடியூபில் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அந்த பாடல்களின் பார்வைகளை சாற்றி மெர்சல் படத்தின் மொத்த பாடல்களும் 30 கோடி பார்வைகளை தற்போது கடந்திருக்கின்றன இத்துடன் நண்டினியின் இன்றைய செய்தி தேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்